வணக்கம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு முக்கிய மந்திரி கிறிஷி ஆசிர்வாத் யோஜனா திட்டம் ஜார்க்கண்ட் மாநிலத்தால் தொடங்கப்பட்டது மூன்று பஞ்சாப் மாநில அரசு விவசாயிகளுக்கு இருபத்தி எட்டாயிரம் கருவிகளை வழங்க உள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. ஒன்று சாரா ஏரி சமீபத்தில் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது 2. கேலோ இந்தியா இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் மூன்றாவது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது 3. ஹைதராபாத் ஓபன் பட்டத்தை வென்றவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்